அகண்டமண்டம் <laughs> नमो प्रत्यगर्थो யகர்த்திருஷி மஹ நமோருோப்பலவரனோமம ஆய மமாா வாணுஸ்ஷ மே அமேய்துதர்மாஸ்தே மயி சத்து ஓம் நம்ம பத்து ண்ட பூர்த்தி பண்ணிட்டோம் விஷயத்தை ஞாபகப்படுத்துகிறேன் வேதாந்தம் ஆத்மாவை உபதேசம் பண்ணணும்னு சொன்னால் அதுக்கு ஒரு வழியை பின்பற்றுகிறது எந்த உபனிஷத்துமே ஆத்மாவின் பற்றிய ஞானத்தை கொடுக்கறதுக்கு ஒரு ப்ரக்ரியா மெத்தடாலஜின்னு சொன்னேன் அந்த ப்ரக்ரியாவை பின்பற்றுகிறது நம்மை நமக்கு நம்மளை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோம் ஆனால் நம்மளை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற போது நம்மை உடம்பாக கருதி கொண்டுதான் நம்மை பற்றி நாம் அறிய வேண்டும் என்று கருதுகிறோம் நம்மளுக்கு சுவாவமாகவே தேகாத்ம புத்தி இருக்குது இயல்பாகவே தேகாத்ம புத்தி இருக்குது உடம்பு தான் நான்குற எண்ணத்தோடு ஆனால் அதே சமயம் உடம்பு நானாங்கிற சந்தேகமும் இருக்குது வரணும் சந்தேகம் வரணும் நிறைய பேர் இப்படி அந்த சந்தேகமே வரமாட்டேங்கிறது அது நம்ம விவகாரத்திலே பார்த்தா தெரியும் சில சமயம் நம்ம என்ன சொல்கிறோம் நான் அங்கே போனேன் நான் இங்கு வந்தேன் நான் சாப்பிட்டேன் நான் தூங்கினேன் நான் கனவு கண்டேன் இப்படி நான் செய்தேன் அப்படின்னு சொல்றோம் நான் பார்த்தேன் நான் கேட்டேன் நான் முகர்ந்தேன் நான் சுவைத்தேன் நான் தொட்டு உணர்ந்தேன் எல்லாத்திலையும் இந்த நான்கிறது பண்ணினேன் சொல்கிறோம் அகம் ஏதத் கிருத்தவான் நான் இந்த காரியத்தை செய்தேன் இப்படி சொல்கிறோம் சில சமயங்களில் என்ன சொல்கிறோம் ஏன் உடம்பு சரியா இல்லை நான் சரியா இல்லைன்னு சொல்ல மாட்டோம் இங்கிலீஷில் வேணா சொல்லலாம் ஐ எம் நாட் வெல் ஆனால் தமிழில் சொல்ற போது என்ன சொல்லுவோம் எனக்கு சரியா இல்லைன்னு சொல்ற பழக்கம் உண்டானு எனக்கு தெரியல என் உடம்பு சரியா என் உடம்பு சரியா இல்லைங்கிற போதே சொல்லலாமே நான் சரியா இல்லை அப்படின்னு சொல்லலாமே நான் சரியா இல்லைன்னு சொன்னால் நமக்கு அர்த்தம் வேற இல்லையா சரியா இல்லை நான் சரியாக இல்லைன்னு சொல்ல மாட்டோம் என் உடம்பு சரியாக இல்லை அதே மாதிரி மனசை கூட அப்படி தான் என் மனசு சரியாக இல்லை நான் சரியாக இல்லைங்கிற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணுறதே கிடையாது இன்னொருத்திரவனா சொல்லுவாங்க நீ சரியில்லை அப்படின்னு சொல்லுவோம் நீ சரியில்லை இப்போ நான் சரியாக நான் என்னுடைய உடம்பு சரியில்லை என்னுடைய மனசு கஷ்டப்படுறது இந்த ஊர்லெலாம் ஒரு பழக்கம் இருக்குது வயிறு பசிக்குதுமா பசியே வயிற்றுல தான் வருது அது என்ன வயிறு பசிக்கிறது இந்த ஊர் பக்கத்துலலாம் அப்படி தான் சொல்கிறாங்க நீங்களும் அப்படி தான் சொல்கிறீங்களோன்னு தெரியாது வயிறு பசிக்குது எனக்கு பசிக்குதா வயிறு பசிக்குதா அதுலேயே இது ஒரு வார்த்தை இருக்குது வயிறு பசிக்குது வயிறு பசிக்குது வயிற்றுக்கு பசி வந்திருக்கு வயிற்றில் பசி தெரிகிறது வயிற்றில் பசி தெரிகிறது நான் சொல்ல விரும்புகிற விஷயம்தான் நம்மையே சில சமயம் நான் சொல்கிறோம் நம்மையே சில சமயம் என்னுடையதுன்னு சொல்கிறோம் இந்த உடம்பை நான் என்று சொல்கிற தருணங்களும் உண்டு இந்த உடம்பை என்னுடையது என்று சொல்லக்கூடிய தருணங்களும் உண்டு நான் சொல்லுவது சரியா என்னுடையதுன்னு சொல்லுவது சரியா தான் கேள்வி நம்ம கொஞ்சம் புடிஞ்சிருந்தோம்னா என்ன சொல்லுவோம் என்னுடையது அப்போ என்ன சொல்லணும் அப்ப என்ன இந்த உடம்பு அங்கே போச்சு அப்படி பேசணும் அப்படி சில பேர் பேசுறாங்களே இந்த உடம்பு இங்க இருக்கு போ இந்த உடம்பு நாளைக்கு பாம்பே போக போகிறது இந்த உடம்பு நாளைக்கு பாம்பே போ நான் பாம்பே போறேன்னு சொல்ல மாட்டான் இந்த உடம்பு நாளைக்கு பாம்பே போக போகிறது இந்த உடம்பை தூங்கிச்சு இந்த உடம்பு ரொம்ப தூங்கி போச்சு அப்படின்லாம் யாரும் சொல்கிறது உண்டோ சொல்கிறதே இல்லை அப்போ நான்கிறதும் என்னுடையதுங்கிறதையும் நம்ம குழப்பின்ண்டு தான் இருக்கும் ஆனால் நம்ம கல்ச்சர்லேயே அந்த மாதிரி வார்த்தை இருக்குது நம்ம பண்பாட்டிலேயே இந்த உடலை சில நேரங்களில் நான் என்கிறோம் இல்லை சில நேரங்களிலோ பல நேரங்களோ வச்சுக்கோங்களேன் சில நேரங்களில் என்னுடையது என்கிறோம் இந்த உடலை என்னுடையது என்பது சரியா இந்த உடலை நான் என்று சொல்லுவது சரியா அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம் விவகாரத்தில் ரெண்டும் சரி தான் இது பார்த்து நான் வேணாம் அந்த சாந்தோகபு கிளாஸ் படித்து இப்போ என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா இந்த உடம்பு இங்கேருந்து கேம்புக்கு போச்சு அப்புறம் இந்த உடம்பு இந்த உடம்புக்கு ஒரு இடம் கொடுத்தாங்க இந்த உடம்பு அங்கே இருந்துச்சு இந்த உடம்புக்கு சோறு போட்டாங்க இந்த உடம்பு காலம்புரை போய் பசுமாட்டை சுற்றிச்சு இந்த உடம்பு காலம்புற விழுந்து விழுந்து எழுந்துச்சு என்ன அப்புறம் இந்த உடம்பு இங்கே உட்காந்துச்சு வந்து மந்திரத்தை சொல்லிச்சு அதெல்லாம் ஆப்ஜெக்டாகவே ஆப்ஜெக்டிவாகவே சொல்கிறோம் உடம்பை அப்படி பண்ணிச்சு இப்படி பண்ணிச்சு அப்புறம் வந்தாங்க சரி ஏதாவது ஒரு டாக்டரை பாருங்கள் கேம்புக்கு போகிறபோது நல்லா தான் இருந்தாங்க எப்படி ஆகிப்போச்சு அந்த இவர் இவங்களே இப்படி இருந்தாங்கன்னா அந்த சாமியார் இப்படி இருப்பார் ரொம்ப விசேஷமான ஆட்டிருக்கேன் இனிமேல் போகிறேன்னு ஏதோ கொஞ்சம் நஞ்சம் இருந்தால் அறிவும் போச்சு போ எல்லாத்துக்கும் இந்த இது அப்புறம் சில பேர் இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கிடுவாங்க இந்த கட்டை இந்த கட்டை அந்த கட்டை இந்த கட்டை அந்த கட்டையை கல்யாணம் பண்ணிடுச்சு ரெண்டு கட்டையும் சேர்ந்து நாலு கட்டை வந்திருக்கு எல்லாம் அப்படியே சொல்லிடுறேன் ஓவர் இதெல்லாம் தேவையில்லை நீங்கள் பேச வெளியில் போனால் நீங்கள் வேதாந்தம் படிக்காத மாதிரியே பேசும் இங்கே இருக்கிற போது வெளியில் போனால் நம்மளுக்கு வேதாந்தம் படிச்சுருங்க இன்னொருத்தர் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை நமக்கே சரியாக புரிஞ்சுருக்காங்கிறது பார்க்கணும் அதனால் இந்த நான் என்னதுங்கிறத நம்மளே குழப் இது இத்தனை சாரம் என்னென்னா நான் என்னுடைய இந்த உடலை நான் என்றும் என்னுடையது நாம் சொல்லுகிறோம் ஆகவே இது என்னுடையதாகவே இருந்தால் எல்லாவற்றிலும் என்னுடையது என்று சொல்ல வேண்டும் ஆனால் அப்படி சொல்கிறதில்லை நான் சொன்னால் எப்பவும் நான் சொல்லணும் அதுவும் சொல்கிறது இல்லை ரெண்டும் விவகாரத்தில் இருந்தாலும் ஆனால் ஞாபகம் வச்சுக்கணும் இந்த நான் நம்ம நினைக்கிற போது உடம்போட சேர்த்து தான் நினைக்கிறோம் அதிலிருந்து தான் பாடம் தொடங்க முடியும் சோபாதிக ஆத்மாவை வச்சுண்டு தான் நிருபாதிக ஆத்மாவை டீச் பண்ண முடியும் இது புரியணும் சோபாதிக ஆத்மாவை வச்சுட்டு தான் நிருபாதிக சொல்லி கொடுக்க முடியும் டைரக்டாக எடுத்த உடனே நீ உடம்பே கிடையாது அப்படி இப்படின்னா புரியாது நீ உடம்பு இல்லை மனசு இல்லை நீ புத்தி இல்லை மனோபுத்தி அகங்கார சித்தானி நாகம் பாராதி பூதம் நீ அல்லை உன்னிப்பார் இந்திரியம் கரணம் நீ இல்லை ஆனால் இந்த ஒரு லைனும் புரியறதுக்கே ஜென்மம் ஆயிடும் சில பேருக்கு புரியலாம் இவர் சொல்ற சங்கராச்சிபந்த புரிஞ்சுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் முப்பத்தி ரெண்டு வருஷம் கடைசியில் போனா போறதுன்னு கன்செஷன் கொடுத்து அஞ்சு வருஷங்கிறார் முப்பத்தி ரெண்டு அஞ்சு வருஷம் கொடுக்கிறார் இந்த சரீரத்து மூலம்தான் என்ன சொல்லணும் நம்மளை நினைச்சிருக்கிற நமக்கு உன்னை நீ சரீரமாக கருதி கொண்டிருக்கிறாய் ஷரீரம் நீ அல்ல ஸ்தூல சரீரம் நீ அல்ல அப்படின்னு புரிய வைக்கணும்னா சூக் சரீரத்தை சொல்லித்தான் நெகேட் பண்ண முடியும் அப்புறம் சூக்ம சரீரத்தை சொல்றபோது காரண சரீரத்தை சொல்லித்தான் சூக்ம சரீரத்தை நீக்க முடியும் இதுதான் பிரக்ரிய அப்புறம் சுத்த சைதன்யத்தை சொல்லித்தான் காரண சரீரத்தையும் நீக்க முடியும் அப்படி தான் பிரம்மாஜி டீச் பண்ணுறார் பிரஜாபதி இந்திரனுக்கு அப்படி தான் சொல்லி கொடுக்குறார் ஆ முதல்ல தேகாத்ம புத்தி இருந்தது அதில் அவனுக்கு சந்தேகம் வந்தது அதில் என்ன என்ன சந்தேகன்னு கேட்டால் இந்த ஞானத்தினால இந்த பலன் வரலையே அதான் என்ன சொன்னார் சர்வ லோகாப்தி சர்வலோக பிராப்தி சர்வகாம பிராப்தி அதுதானே இவங்களை கவர் பண்ணுறது இந்த பலனை நினச்சி தானே இவன் வந்திருக்கான் ஆத்மக்யானத்தினால சர்வ லோகாப்தி ஆத்மஜானத்தினால சர்வ காமாப்தி அதாவது என்விரோன்மெண்ட் அண்டு சென்ஸ் ஆப்ஜெக்ட்ஸ் அவ்வளோ என்விரோன்மெண்ட்டு கிடைக்கும் நல்ல சூழ்நிலை அந்த சூழ்நிலையில் நல்ல இந்திரிய விஷயங்கள் லோக்கா காமகா விஷய அதுதான் வந்து அட்ராக்ட் இழுக்கிறது கவர்கிறது எல்லா உலகங்களையும் அடையலாம் எல்லா இன்பப் பொருள்களையும் நுகரலாம் அவர் என்ன சொல்கிறாருன்னா தேகாத்ம புத்தி இருந்தால் எல்லா லோகத்தையும் எங்கே அடைஞ்சோம் இந்திரனுக்கே இந்த ப்ராப்ளம் அப்போ இங்கே இருக்கிற அமெரிக்க அதிபருக்கு என்ன இருக்க போகிறது ஒரு கேள்வி கேட்டாங்க கிளம்புற தேவலோகத்திலாம் அவங்களுக்கு ஸ்தூல சரீரத்துக்கெல்லாம் ஒன்றும் தோஷமே கிடையாது நம்ம லோகத்தில் தானே இப்படி அப்படி இருக்கிற போது இந்திரனுக்கு எப்படின்னா இந்திரன் வந்து மனுஷனாக இருந்து தான் தேவப்பிராப்தி அடைஞ்சிருக்கான் அதனால் நம்ம அந்த சேர்த்துக்கணும் அது மாத்திரமில்லை தேவசரீரமும் நித்தியம் கிடையாது தேவசரீரம் நித்தியம் கிடையாது ஆ ஷரீரம் ஆத்மாவாக இருக்க முடியாதுன்னு புரிஞ்சுட்டார் ஸ்தூல ஷரீரம் ஆத்மா கிடையாது ஜாகிரத அவஸ்தையில் நம்ம அனுபவிச்சுருக்கிற இந்த விசிபிள் பாடி ஆத்மா இல்லைன்னு புரிஞ்சுட்டார் அப்புறம் சூக்ம சரீரத்தை சொல்கிற போது இந்த ஸ்தூல சரீரத்தினுடைய பிரச்சனைகள் சூக்ம சரீரத்துக்கு சூக்ம சரீரத்தில் தெரிகிற கனவுல தெரிகிற சரீரத்துக்கு இல்லைன்னாலும் கனவுலையும் யாரோ துரத்துகிற அடிக்கிற மாதிரியும் கொள்கிற மாதிரியும் அழகிற மாதிரியும் வர்த்தனை செய்கிறது இந்த உடம்பில் பார்வை இல்லாமல் இருந்தாலும் அந்த உடம்பையில் பார்வை இருக்கே இருக்குது ஏன்னா ஒருத்தருக்கு பார்வை இல்லை அதெல்லாம் நீங்கள் பிறவி பார்வையிட்டவர் எடுத்துக்க வேண்டாம் சும்மா சிம்பிளாக எடுத்துக்கணும் அது ஒரு கேள்வி இருக்குது பிறவியிலேயே ஒருத்தருக்கு பார்வை இல்லைன்னா அவருக்கு கனவு வருமா அப்படி கனவு வந்தால் கனவில் அவருக்கு எப்படி இருக்கும் அவருடைய கனவு அந்த இந்திரியத்தோடு கூடினதாக இருக்குமா இந்திரியத்தோட கூடாததாக இருக்குமா இது அவங்கள்ட தான் கேட்கணும் நான் இன்றைக்கி வரைக்கும் கேட்டதில்லை உங்களுடைய கனவில் உங்களுக்கு பொருள்கள் பொருள்களுடைய வடிவங்களோ நிறங்களோ நிறம்னா என்னென்னே தெரியாதவருக்கு நிறங்களோ தெரியறதா அப்படின்னு கேட்டால் அவர் என்ன பதில் சொல்லுவாரோ தெரியல கேட்கணும் கரெக்டாக கேட்டு பார்த்தா தான் நமக்கு தெரியும் நமக்கு தாத்பரியம் என்னன்னா அந்த அனந்தகா பவதி அப்புறம் வந்து இங்கே வந்து சிரவணம் இருந்தால் அங்கே சிரவகா சிராவக அஸ்ராவகா அஸ்ராவஹா அஸ்ராமஹா எப்படியோ போட்டு அதெல்லாம் கிடையாது அதெல்லாம் சொல்லியாச்சு காயப்பட இங்கே இந்த உடம்புக்கு காயம் இருந்தாலும் அந்த உடம்புக்கு காயம் இல்லாமல் இருக்கலாம் ஆனாலும் அங்கேயும் அழுக சுக துக்கமெல்லாம் இருக்கத்தானே செய்கிறது இதை போய் ஆத்மான தெரிஞ்சு என்னாக போகிறது இதை ஆத்மானு தெரிஞ்சும் கூட இதை ஆத்மா என்று அறிந்தாலும் அந்த பலன் கிடைக்கலையே சர்வ லோகாப்திகி சர்வ அந்த பலன் கிடையா இந்த போக்கியம் பலன்யம் இஸ் ஈக்குவல் டு பலம் பலம் இஸ் ஈக்குவல் டு சர்வ லோகாப்தி சர்வ காமாப்தி அது கிடைக்கலையே அப்போ முடிஞ்சது பிரம்மாஜி சொன்ன ராமானி சரியா தான் சொல்றேன் நான் சொல்றேன் உனக்கு இன்னும் இன்னொரு முப்பத்தி ரெண்டு வருஷம் இருப்படி நூற்றி வருஷம் போக போகிறது தத் சுப் சம சம்பாதிச்சமேதே வேதிராந்தயப்ப சாப் பயம் தலு அயமேவ் சம்பாதி அயமஸ்மீதி நோயே பூத்தின விநமேவ atma பசியமீஷ ஆமா உ inda atma துவன் சமஸ்தா சுப்தா சம்பிரசன்னா ஏற்கனவே பார்த்தோம் சமஸ்தான்னு சொன்னால் இந்திரியங்கள் எல்லாம் ஒடுக்கி போச்சு தூங்கிட்டோம் நல்லா தூங்கிட்டான் சம்பிரசன்ன அக்ஷிணி யோ திரஷ்டா சுவப்னேச்ச மகீயமானச்சரதி சேஷா சுப்தா இந்த ஆத்மானு அர்த்தம் இந்த ஆத்மா தூங்கிட்டான் சுப்தகா சமஸ்தா சம்பிரசன்னா ஸ்வப்னம் ந பஷ நிஜானாதி காரணசரீரம் ஒன்னும் தெரியல ஒன்னும் தெரியாத நிலையில இருக்கான் பாரு ஆத்மா ஒன்னும் தெரியாத நிலையில் அவரே சொல்ல போறார் ஆக என்னால ஸ்வப்னம் ஆழ்ந்த உறக்கத்தில் இருப்பவன் எவனோ அவனே கனவு காணாமல் ஆழ்ந்த உறக்கத்தில் இருப்பவன் எவனோ அவனேதான் ஆத்மா அப்படின் அதுதான் நான்கிற சொல்லுக்கு பொருள் அவ என்னாச்சு ஏதத் அமிர்தம் அபயம் ஏதத் பிரம்மேதிக உச்ச எல்லா அதே திரும்ப திரும்ப ஒருவன் இந்திரியங்களெல்லாம் ஒடுங்கி ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கிறான் சம்பிரசன்னா சொப்னம் ந விஜானாதி ஒன்றும் கிடையாது பிரசன்னமாக இருக்கான் ஒன்றும் இல்லை தெரியறதில்லை அப்படி சொன்ன உடனே அதுதான்ப்பா பிரம்மன் விட்டார் ஏதது அமர்த்தம் அபயம் ஏதத் பிரம்மேதி சரின்னு சொல்லிட்டு சாந்த ஹிருதா பிரவவராஜ ஓகே போயிட்டான் பாருங்கள் எப்படி மெதுவாக பாடம் போகிறது ஜரத் புருஷன் அல்லது ஸ்தூல சரீரம் ஆத்மா கிடையாது ஸ்வப்ன ஸ்வப்ன புருஷன் தைஜசன் விஸ்வன் ஆத்மா இல்லை தைஜசனும் ஆத்மா இல்லை இப்போ என்ன பண்ணிட்டாருன்னா பிராக்யன் பிரகர்ஷேன அக்னியா ஒன்றும் தெரியாமல் இருக்கான் சௌஷுப்த புருஷ சௌசுப்த புருஷா காரண சரீர அபிமானி எனக்கு ஒன்றுமே தெரியலேங்கிறது ஒரு ஐடென்டிஃபிகேஷன் எனக்கு ஒன்றுமே தெரியல ஒன்றுமே புரியலே அதனால் எனக்கு ஒன்றுமே தெரியலை பாருங்கள் இதுக்கு இதுக்கு இருக்கிற மகிமை திருக்குறள் கூட இல்லை அதனால்தான் இதெல்லாம் சொல்ல வேண்டியிருக்கு சுவாமிகள் கூட உபநிஷத் கிளாஸில் இதெல்லாம் சொன்னாதான் சுவாமிகளுக்கு சந்தோஷமாக கேட்குறவங்களுக்கு சந்தோஷமாக தெரியல ஒன்றும் தெரியல என்ன சொல்கிறார் பாழே விஞ்சியது அல்லாமல் வேறொன்றும் தெரிய என்ற மகன் மதி சொல்வார் என்று கைவல்ல சொல்கிறது எல்லாவற்றையும் நீக்குன்னா எல்லாத்தையும் நீக்கினா என்ன சுவாமிஜி பாழே விஞ்சியது அல்லாமல் வேறொன்றும் கா தெரிய காணேன் தூக்கத்தில் சரி ஓகேன்ட்டு போயிட்டார் அவர் சொல்ற போது அதே எப்படின்னு கேட்கல அங்க அங்கே கேட்டவனே மண்டே மண்டே ஆட்டி விட்டார் யாரு இந்திராஜி இந்திராஜி இந்திராஜின்னா யாரு இந்திரன் இந்திரன்ஜின்னு வேணாலும் போட்டுங்க இந்திரன்ஜி பிரம்மாஜி சொன்னார் பிரஜாபதிஜி சொன்னார் இந்திரன்ஜி சரி அப்படின்னு போயிட்டார் சாந்த ஹிருதா பிரபவ்ராஜ ஆனா போறதுக்கு முன்னாலே தேவலோகத்துக்கு பாருங்க ஒரு ஒருத்தரையும் தேவலோகத்துக்கு பக்கத்தில் போயிட்டு திரும்பி விடுறார் திரும்பி விடுறார் தேவான மனசில் என்னது கலு அயம் ஏவகம் சம்பிரதி ஆத்மானம் ந ஜானாத்தி அயம் அஸ்மிதி நான் இருக்கேன்னே தெரியலையே எங்க நோ ஏவமேவான் ஏவானி பூத்தானி விநாசமேவோ அப்பீதோ பவதி எல்லாம் செத்து போன மாதிரி தானே இருக்குது தூக்கத்தில் எல்லாம் செத்து போயிடுச்சு ஒன்றுமே இல்லையே தூக்கத்தில் இருக்கிறவன் நான் அப்படின்னு தெரிஞ்சுண்டா எனக்கு எப்படி சர்வ காமாப்தி சர்வலோக பிராப்தி கிடைக்கும் எப்படி கேள்வி பாருங்கள் தூக்கத்தில் தான் தூக்கத்தில் இருக்கிறவன் தான் ஆத்மா அப்போ தூங்கும்போது இருக்கிற அந்த காரணசரீர அபிமானி தான் ஆத்மா அப்படின்னு சொன்னால் அங்கே நான் இருக்கேங்கிறது கூட எனக்கு தெரியலையே நான் இருக்கேன்னு தெரியாத ஒரு நிலையில் எனக்கு எல்லாத்தையும் அடையிறேன் எல்லாத்தையும் அனுபவிக்கிறேங்கிறது எனக்கு எப்படி தெரியும் ஆகையினால இதுலேயும் ஒன்றும் பிரயோஜனம் இருக்கிற மாதிரி தெரியல பிரயோஜனம் போக்யம் ஈக்குவல் டு ஃபலம் ஆர் பிரயோஜனம் அது என்ன சர்வகாமாப்தி சர்வ லோகாப்தி ந பஷ்யாமி அவர உடனே அவர் சொல்றார் மறுபடியும் சமிணி புனரேய தகும்பிரஜாபருவாச்ச மகவன் யாந்தய பிராவஜிமின் புனராமீ சகோவாச்ச அகவும் சம்பி நோயே பூத்தி விநாமேவீமோ முதல்ல சொன்னதும் இதே தான் திரும்ப ரிப்பீட்டேஷன் வருது ஆனால் அங்கே தேவலோக தேவலோகத்துக்குள்ளே நுழையிறதுக்கு முன்னாடி அவருக்கு இந்த சந்தேகம் வந்து கொடுத்து இதை போய் அவங்களுக்கு சொன்னால் கன்ஃபியூஷன் வரும் ஏன்னால் எனக்கே தெளிவாக இல்லை நான் போய் தேவலோகத்தில் போய் இது சொல்லக்கூடாது ஆஹா ஸ்தூல சரீரம் நான் இல்லை சூக்மசரீரம் நான் இல்லை காரண சரீரமும் நான் இல்லை ஏன்னா ஸ்தூல சரீர அத்தை ஆத்மான்னு எனக்கு பூர்ணத்துவம் வரலை பூர்ணத்துவம் வரலை சூக்ம சரீரத்தை நான்னு தெரிஞ்சுக்கிறதுனால எனக்கு நிறைவு வரலை காரண சரீரத்தை தெரிஞ்சுக்கிறதுனாலேயும் எனக்கு மனசில் நிறைவு வரலை இந்த மூணையும் நான் நினைக்கிறதுனால எனக்கு நிறைவு ஏற்படவில்லை ஆனால் இவர் என்ன சொல்கிறார் ஆத்மாவை தெரிஞ்சுட்டால் நிறைவாக இருக்கலாம் சர்வகாமாப்தி சர்வலோக பிராப்திங்கிறதோடைய அர்த்தம் அதுதான் ஏன்னா எல்லாமே என்னுடைய அகம் பூர்ணகா வியாபாரிக திருஷ்டியாக பூர்ணகா நான் நினச்சா எல்லாம் பண்ண முடியும் அமெரிக்காவில் எல்லாம் நான் சொன்னால் கேட்பாங்க அது ஏதோ ஒரு ஜோக் சொல்கிறாங்க பார்த்தீங்களா எதுவும் சொல்கிறாங்க அது ஞாபகம் இல்லை எல்லா வந்து எல்லாேருக்கும் என்ன தெரியும் என்ன தெரியாதவங்களே யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு கதை சொல்லிட்டு இருக்காங்க அது அப்புறம் படிச்சுட்டு சொல்கிறேன் அறவுறையாக சொல்லவிடாது அப்புறம் வந்து ஒரு கடைசியில் அந்த கதை எப்படி முடியும்னா அந்த அந்த இது போப்புக்கு பக்கத்தில் நிற்பான் இவன் இவனுக்கு பக்கத்தில் இருக்கிற போப்பு அவனுக்கு அடையாளம் தெரியாது இவனுக்கு தெரியும் அவ்வளோ தூரத்துக்கு இவன் பிரசித்தமாக இருப்பான் அந்த கதை அது அப்புறம் கேட்டுட்டு சொல்கிறேன் யாரோ தெரிஞ்சவங்களாம் இருப்பாங்க அவங்கள்ட்ட கேட்டுட்டு சொல்கிறேன்னு அது உங்களுக்கே சில பேருக்கு தெரிஞ்சுருக்கலாம் ஒருத்தன் சொல்லிவிட்டான் என்ன தெரியாதவங்களே கிடையாது அப்படின் சொல்லி இந்த பூர்ணத்துவத்துக்காக சொல்றேன் மறுபடியும் சமீத்து குச்சியை எடுத்துன்னு போயிட்டான் போனவன் திரும்பி வந்தான் மறுபடியும் என்ன பண்ணார் பிரஜாபதி கேட்டார் என்னப்பா அது திரும்ப திரும்ப ஒரே வார்த்தை வச்சுருக்கார் எப்பவுமே அதனால என்ன ரொம்ப சாந்தஹிருதயனா பண்ண இந்த வார்த்தை அடிக்கடி வருது சாந்த ஹிருதயா அப்படின்னா சாந்த ஹிருதா அந்த நேரத்துக்கு என்னமோ சாந்தி வருது கேம்புக்கு வந்தால் மாத்திரம் சாந்தின்னு சொன்னீங்க வச்சுக்கோங்க நாளைக்கு நாங்கள்லாம் சாந்த ஹிருதயமாக போக போகிறோம் சாந்த ஹிருதயமாக போய் வீட்டு போய் ஒரு சேரணுமே அதுக்குள்ளே ஃபோன் கால் விட போகிறதில்ல அதில் சாந்த ஹிருதயா கோனையே என்னதுக்காக திரும்ப வந்த கிமிச்சன் புனராகமா அதே தான் சொல்கிறார் நீங்கள் சொன்னீங்க தூக்கத்தில் இருக்கிறவன் தான் ஆத்மான்னு சொன்னீங்க தூங்குறவன் தான் ஆத்மா காரணசரீர அபிமானி தான் ஆத்மான்னு சொன்னீர்கள் ஆனால் அங்கே ஒன்று நான் இருக்கேன்னு எனக்கு தெரியலையே ஆழ்ந்த உறக்கத்தில் நான் இருக்கிறேனா இல்லையான்னு எனக்கு தெரியாது அப்புறம் நான் நான் நிறைவாக இருக்கிறேன்னு எப்படி சொல்ல முடியும் ஆ ஆத்மஜானத்தினால் பூர்ணத்துவங்கிறது தூக்கத்திலையும் கிடையாது அப்படின்னாரு ஆமாம் நீ கரெக்டாக தான் சொல்கிறேன் இதுக்கு நான் என்னை அனுப்பிச்சுட்டேன்னு சொல்கிறேன் இன்னைக்கு இன்னும் கொஞ்சம் சரியாக சொல்லாமல் என்ன இல்லை இல்லை நீ ரொம்ப பெரிய ஆளு நான் ரொம்ப சொல்லக்கூடாது அதனால் வந்து நீயாவே யோசித்து அதை புரிஞ்சுக்கணும் அதெல்லாம் சொல்லலை ஒரு ஒருத்தரையும் வரும்போது வெல்கம் பண்ணுற யார் பாப்பா கொஞ்சம் நாளைக்கு எதோ உனக்கு பாப்பா இருக்குது அதனால தான் புரியலை அதனால் என்ன பண்ணுற கொஞ்சம் நாளைக்கு இரு அதில் கொஞ்சம் இன்னும் இந்த பிரதிபந்தமெல்லாம் போகட்டும் அப்படிங்கிறது நீங்கள் முப்பத்தி ரெண்டு வருஷமான வாயை புழக்கப்படாது அதுக்காக நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் கொஞ்சம் அந்த அதில் நமக்கு தாற்பயம் இல்லை அதாவது ஒரு உண்மை புரியறதுக்கு மனிதனுக்கு பல பிறவிகள் கூட ஆகலாம் அதான் விஷயம் பகூனாம் ஜென்மனாமந்தே ஞானவான் மாம் பிரபத்தியதே கீதையில் பகவான் சொல்றேன் ஜென்ம சம்சித்தா தத்தோ யாதி பராங்கத்தியம் இதெல்லாம் பிரமாணம் பல ஜன்மங்களுக்கு பிறகு ஒருவன் இந்த உண்மையை புரிந்து கொள்கிறான் மனுஷியம் சகசிரேஷு கஷித் எததி சித்தே எதாமா கஷ்ன் மாம் வே அதனால்தான் சொல்றோம் இல்லையா தேகம் பிராணமபீந்திரிச்சலாம் புத்திம் சூன்யம் விது ஸ்ரீபாலாந்தடோபிதின நிறைய பேர் என்ன தேகவாதம் தேகாத்மவாதா பிராணாத்மவாதா இந்திரியாத்மவாதா அந்த படம் தான் போயின்னு இருக்குதுன்னு நினைக்கிறேன் தேகாத்மவாதா இங்கே ஆசிரமத்தில் நடக்கிறது பஞ்சதை கிளாஸ் நடந்துட்டுருக்கு அதில் அந்த வாதம் தான் போயின்னு இருக்கு தேகாத்மவாதா இந்திரியாத்மவாதா அங்கே வருது அதுக்கப்புறம் தான் பிராணாத்மவாதா தேகாத்மவாதம் இந்திரியாத்மவாதம் பிரணாத்மவாதம் மனாத்மவாதம் விஞானாத்மவாதம் அதனால தான் தேகம் பிராணம் அபீந்திரியாண் அபிச்சலாம் புத்தி க்ஷணிக விஜானம் சூன்யஞ்ச விதுகு சூன்யாத்ம புத்தி அதை சொல்கிறார் இப்படி நிறைய பேர் பைத்தியம் பிடிச்சி சொல்லின்னு இருக்காங்க ஆனால் இதெல்லாம் நீக்கிவிட்டாராம் மாயா சக்தி விலாச கல்பித்த மகாவியாமோகசம்ஹாரிணே श्री श्री गुरु नम श्री सर्वासु व्यावृत्तासु தஸ்மஸ்ரீ குருமூர்த்தி திணாமூர்ப்பு தாசு அவஸ்வனம் அஹமித்ததா ஸுரந்தம் प्रकटी பிரகீகோ ்லோகா நினச்சாலே போர் அஹ அடுத்த யமர்முராஜ கடோபுரிஷா அங்கே அஹ் பிரஜாவ உபதேசம் பண்ற ஏமே வைஷமகிதிவாச்சும் ட்வேய नो அம நோய் எசி பஞ்சவீதி சாப்பி பஞ்சவாணியுவ தானியேகம் சம்பேத ஏதத்துங்க மகவன் பிரஜாபிரியாச தோவாச்சபடித்தான் சொல்லி ஆரம்பிச்சாராம் ஹே மகவன் அடிக்கடி இந்திரனை அட்ரஸ் பண்ணுற போது மகவன் மகவன் அப்படின்னே அட்ரஸ் பண்ணுறார் கூப்பிடுறார் விழிக்கிறார் தமிழில் சொன்ன விழிக்கிறார் அழைக்கிறார் அப்படி கூப்பிடுற ஹே மகவன் இப்படித்தான்ப்பா ஏதம் தேவ பூயா அணுவியாக்கியாசிய மறுபடியும் உனக்கு நான் டீச் பண்ணுறேன் நன்றாக விளக்கி சொல்றேன் நோ வியாக்கியாசியாமி தே வியாசமி அத்த ஏதா வச ஏ அந்ஸ்மாத் வச இங்கே அப்பராணி பஞ்சவருஷாணி அத்த வச இங்கே நீ வந்து மறுபடியும் அஞ்சு வருஷம் இரு அவர் என்ன பண்ணார் சக அபராணி பஞ்சவஷாணி உவாச மறுபடியும் அஞ்சு வருஷம் இருந்தார் தானி ஏகசதகம் சம்பேது ஏதத்தத் எதாகுர் ஏகசதகம் கவை உலகத்தில் எல்லாரும் பெரியவங்கள்லாம் சொல்கிறாங்களாம் நூற்றி ஓரு வருஷம் இருந்து இந்திரன் பிரஜாபதிக்கிட்ட இந்த பிரம்ம வித்தியை சம்பாதிச்சாம்பா அப்படியே உலகத்தில் பிரசித்தமா யதாகுர்லோகே சிஷ்டாஹா ஏகசதம் கவை வருஷாணி மகவான் பிரஜாபதை பிரம்மச்சரியம் உபாச முதல்ல ஒரு முப்பத்தி ரெண்டு அப்புறம் ஒரு முப்பத்ரெண்டு அப்புறம் ஒரு முப்பத்தி ரெண்டு மொத்தம் எவ்வளோ ஆச்சு தொண்ணூற்றி ஆறு ஆச்சு அப்புறம் ஒரு அஞ்சு எத்தனை நூற்றி ஒரு கணக்கு போட்டாச்சு ஆகினால தரிசிதமைத்தி ஆக்கியாக்கத்த அபசருத்திய ஸ்ருத்தியா உச்சியத்தே ஸ்ருதி சொல்கிறது இப்படி வேதமே இப்படி சொல்லுகிறது அப்படி சொன்னார்கள் என்று பெரியவர்களெலாம் சொல்கிறாங்க மகவான் பிரஜாபத பிரம்மச்சரியம் உபாச பிரம்மச்சரியம்னா சுஷ்ரூஷையெல்லாம் பண்ணி கொண்டு இருந்தார்கள் ஏவம் கிழ ஏதிரவாதபி குருதரம் இந்திரனைக் காட்டிலும் உயர்ந்ததுன்னு காட்டுறதுக்காமான் குருதரம் இந்திரேணாபி மகத்தா யத்னேன ஏகோத்தரவருஷத ஆயாசேன பிராப்தம் ஆத்மஜானம் அத்த நான் அத்தப்பரம் புருஷார்த்தாந்தரம் அஸ்தி இது ஆத்மஜானம் ஸ்தௌதி ஆத்மஜானம் புகழப்படுகிறது நூற்றி ஒரு வருஷங்கள் இந்திரன் இருந்து இந்த வித்தையை கற்றதனால் எவ்வளோ பெரிய ஆள் இந்திரனாலையும் இந்திரனும் ரொம்ப பிரயத்னம் பண்ணான் மகதா யத்தனேன ஏகோத்தர வருஷ ஆயாசேன ரொம்ப மெனக்கெட்டான் ஆயாசம் சிரமப்பட்டான் அப்படி கஷ்டப்பட்டு இந்த வித்தையை அடைஞ்சால் அதுதான் வாழ்க்கையில் நாமளும் அடைய அது பரம் புருஷார்த்தாந்தரம் இதுக்கு மேலே வாழ்க்கையில் அடைய வேண்டியது லட்சியம் கிடையாது ஆகவே இது உயர்ந்ததுங்கிறத காட்டுறதுக்காக இது சொல்லப்பட்டதுன்னு ஆதிசங்கரர் சொல்கிறார் அடுத்தது இனி முக்கியமான பாகம் பன்னெண்டாவது பாக் கண்டம் இந்த உபதேசம் முடிய போகிறது ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று முடித்தாச்சு ஆனால் இதுலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்னா நிறைய இந்த போர்ஷன் ரிப்பீட்டேஷன்ஸ் நிறைய திரும்ப திரும்ப அந்த வார்த்தைகளே திரும்ப திரும்ப வந்திருக்காம இப்படி நினச்சாங்கிறார் அவர்கிட்ட கேட்டவுடனே திரும்பும் அதே சொற்கள்லாம் வருது ஆகையினால போர்ஷன் பரிசாக இருக்கிற மாதிரி இருக்குது விஷயங்கள்லாம் சுருக்கமாகத்தான் இருக்கு இப்போ எங்கே இருக்கோ நம்ம பிரம்மலோகத்தில் இருக்கோம் சொல்லப்படாது இந்த மாதிரி இப்போ என்ன பண்ணிட்டுருக்கோம் எங்கே இருக்கோ நம்ம இப்போ நான் இப்போது எல்லாம் சூல சரீரம் தலாக் சூக்ம சரீரம் தலாக் காரண சரீரம் தலாக் என்ன சுவாமி இப்படிலாம் சொல்கிறீங்க ஒன்றும் சினிமா பாட்டாக இருக்குது இல்லாட்டி தலாக்லாம் சொல்கிறீங்க அப்படின்னு விஷயம் புரியறதில்ல அது போகும் அதெல்லாம் எல்லாத்தையும் நீ கே இது ஆத் இது இது ஆத்மான்னு நினச்சா எனக்கு இந்த பிரயோஜனம் கிடைக்கலையே இதை ஆத்மான்னு நினச்சா எனக்கு இந்த பிரயோஜனம் கிடைக்கலையே இதை ஆத்மான்னு நினச்சா நீங்கள் எந்த ஒரு பிரயோஜனத்தை அனௌன்ஸ் பண்ணீங்களோ அந்த பிரயோஜனம் கிடைக்கலை அதனால இது ஆத்மா இந்த ஜானம் முழுமையானது இல்லை என்று தெரிகிறது விரோஜனம் வந்து கேட்கலை இதெல்லாம் பண்ணினாலே எல்லாம் நமக்கு வந்துரும் பாடட்டோம் ஆ என்ன வீரச்சரன் போயே போயாச்சு இதுலேருந்து ஒன்று தெரிகிறது அசுரனுக்கெல்லாம் ஒரு தினம் எதா சொன்னால் தப்பாக புரிஞ்சுன்னா அதை இப்போ ஸ்ப்ரெட் வேறு நியூஸ் பேப்பர் மாதிரி ஏதோ ஒரு கான்டெக்டில் ஏதோ ஒரு வார்த்தை சொல்லுவோம் எனக்கு அப்படி ஒரு அடி விழுந்தது பெருசாக வந்து ஏதோ ஒருத்தர் என்ன பண்ணிவிட்டா அப்படின்னா பயப்படாதீங்க அப்படின்னா நஜமாவே அடிக்கலை பேப்பரில் அடி கிடச்சி சொல்லணும் இல்லையா ஒரு விஷயத்த சொன்னோம்னால் அதை சரியாக போடணும் இல்லையா ஒருத்தர் வந்து பத்திரிக்கைக்காரங்களையெல்லாம் கூப்பிட்டு பேட்டி கூப்பிட்டார் ஒருத்தர் நான் சொன்னேன் இதெல்லாம் வேண்டாயா எனக்கு எல்லாம் இஷ்டம் இல்லை இல்லை இல்லை நீங்கள் பேட்டி கொடுத்தே ஆகணும் அப்படின் சொல்லி ஒரு பத்து க ரிப்போர்ட்டர்ஸை கூப்பிட்டு வந்துட்டார் இப்போ இல்லை நாம் சென்னையில் வந்து சுவாமிஜிட்ட படிக்கிற காலத்தில் கூட்டின்னு வந்துட்டாங்க திருநெல்வேலியில் ஷாரதா காலேஜில் அங்கே வந்து நாங்கள் ரிப்போர்ட்டர்ஸ்லாம் உட்காந்து கேள்வியெல்லாம் நிறைய கேட்டாங்க நிறைய கேள்விக்கு பதில் சொன்னேன் நிறைய பதில் விஷயங்கள்லாம் கேட்டாங்க சொன்னோம் அடுத்து நான் ஒரு ஒரு கா ஒரு ஒரு ஒரு பத்திரிகையிலும் அந்த பேட்டியை பாப புண்ணியத்தில் நம்பிக்கை வைக்க வேண்டும் ஓங்காரானந்தர் பதில் அப்படி போட்டார் ஒரு பத்திரிக்கை நல்லா போட்டாங்க ஒரே ஒரு பத்திரிக்கை மாத்திரம் அப்போ இருக்கிற சீஃப் மினிஸ்டர் பேரை போட்டு இதே சீஃப் மினிஸ்டர் தான் போந்தாங்க அவங்க பேரை போட்டு இவங்கள் ஆட்சியில் வன்முறைகள் ஏன் தேனி சாமியார் பதில் கூப்பிட்ட வேணுமா எனக்கு எல்லாருக்குமே அது அப்ளை ஆகும் சரியா ராஜ்யத்தை நடத்தினா நல்லா வராதுன்னு பொதுவாக தான் சொல்லிருக்கேன் யார் பேரையும் மென்ஷன் பண்ணவே இல்லை ஆனா அவங்க போடுற விதம் அப்படி போடுறாங்க எதுக்கு சொல்ல வந்தோம் இது அசுரர்கள் அவங்க ஒரு விதமாக இன்டர்பிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிடுவான் தப்பாகலாம் சொல்லி விட்டுருவான் காத்துன்னு இருக்காங்க என்கிட்ட ஒரு சாமியார் சொன்னார் சுவாமி ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க ஒரு ஒரு மடமாக தட்டிகிட்டு இருக்கான் ஒரு சுவாமி லக்ஷ்மணானந்தா சுவாமி சமாதி லக்ஷ்மணானந்த சுவாமி சுட்டு கொண்டாங்க எல்லாேருக்கும் தெரியும் இல்லையா ஒரிசாவில் பெரிய மகாத்மா தயானு சுவாமி கூட படித்தவர்னு கூட சொன்னாங்க கைலாசாசம்தான் அவரை அவருக்கு ரொம்ப வாஸ்ட்டு ஃபாலோவேர்ஸ் கிட்டத்தட்ட ஆறு ல ஒரே இடத்துல ஆறு அஞ்சு லட்சம் பேரை கூட்டி அவர் அவர் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த சுவாமி அவர் அதனால் அஞ்சு லட்சம் பேரை ஒரு இடத்துல கூட்டி அவங்கள்ட்ட சத்தியம் வாங்கிட்டார் கண்டிப்பாக மதம் மாட்டோம் அப்படின் சொல்லி சத்தியம் வாங்கிட்டார் அவங்க அதுக்கு சுவாமியை சுவாமியை ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தாங்க எப்படியோ இந்த பார்த்தாங்க அவங்க இந்த சாமியார் இருக்கிற வரைக்கும் நமக்கு இங்கே நம்ம கம்பெனி இங்கே ஓடாது அப்படின் சொல்லி எப்படியோ ஒரு வழி பண்ணி அந்த சுவாமியை சுட்டு கொண்ணாங்க எல்லாேருக்கும் தெரியும் பேப்பர்லாம் வந்துது அதுக்கு எங்கிட்ட இன்னொரு சுவாமி வந்து சொன்னார் ஒரு ரிஷிகேஷில் பார்த்து சொன்னார் அவரும் ஒரிசாக்கர் அவர் சொல்கிறார் சுவாமி ஒரிசாவில் இந்த லக்ஷ்மணானந்த சுவாமியை சுட்டு கொண்டது மாத்திரம்தான் ஹைலைட் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சு சாமியார்களை கொண்டாச்சு கொண்டாச்சு அதுதான் மீடியா அந்த சுவாமி ரொம்ப பாப்புலராக இருந்ததுனால் அவர் பேர் வந்துச்சு இல்லாட்டி மற்றவங்க மற்ற சுவாமியோடதெல்லாம் வரலை ஆகையினால யாரெல்லாம் ரொம்ப இல்லை பப்ளிக்கை கவர்றாங்களோ அவங்களையெல்லாம் இவங்க ஒரே ஆயுதம் தான் சுட்டு கொள்றதா இவங்களுக்கு வேலை அதனால் சுவாமி இவங்க இங்கெல்லாம் முடிச்சுட்டு தமிழ்நாட்டுக்கு வரப்போகிறதா தான் நாங்கள் கேள்விப்பட்டுன்னு இருக்கோம் பி கேர்ஃபுல் அப்படின்னாரு என்னத்தான் கேர்ஃபுல் அதுக்காக பண்ண முடியுமா சன்னியாசம் வாங்குகிற போதே நம்ம செத்து போனவங்கள்தான் நினச்சின்னு இருக்கோம் அதெல்லாம் ஒன்றும் பண்ண ஆத்மபிண்டம் போட்டு தான் என்ன பண்ணுறோம் அதாவது சன்னியாசம் வாங்குறவருக்கு பையன் இருந்தால் குழந்தை இருந்தால் அவர் ஆத்மபிண்டம் போட்டுக்க வேண்டான் இருக்கு சாஸ்திரத்தில் குழந்தை இருந்தால் ஆத்மபிண்டம் போட்டுக்க ஏன்னா அந்த பையன் போடணும் தேவையில்லை ஆனால் பிரம்மச்சாரியாக இருந்து சன்னியாசியானா பின்னாடி செத்து போனால் யாருக்கரமாக பண்ண போகிறான் ஒருத்தரும் பண்ண போகிறதில்லை அதில் பிரம்மச்சாரியாக இருந்து சன்னியாசியாக சன்னியாசம் வாங்கிண்டா அல்லது குழந்தைகள் இல்லாமல் சன்னியாசம் வாங்கிண்டா அவங்களுக்கு ஆத்ம பிண்டம் போட்டுன்னு தான் இருக்கிற போதே செத்து போன என்னெல்லாம் சடங்கு பண்ணணுமோ அதை பண்ணிட்டு தான் சன்னியாசி ஆக முடியும் அதில் வாழ்கிற மாதிரி ஒரு தோற்றமே செத்து போனவங்க தான் நாங்கள்லாம் சுவாமி எல்லாம் பேசுகிறதுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னா அவங்க அப்படி தான் அவங்களுக்கு எந்த வேறு வழி இல்லை அவங்க எத்தனையோ மெத்தேடு வச்சுன்ட்ருக்காங்க எப்படியாவது அவர் சீக்கிரம் வரணும் வந்து நூறு வருஷம் ராஜ்யம் பண்ணி அத்தனை பேரையும் மேலே அனுப்பணும் அப்புறம்தான் எல்லோரும் போகணும் நடந்துட்டுருக்குன்னு உங்களுக்கு தகவலுக்காக சொல்லணும் வேற ஒன்று எல்லாம் ஜஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் இதெல்லாம் நடக்கிறது நாட்டில் எதுக்கு சொன்னோம் அதை தப்பாக பிரச்சாரம் பண்ணும் அசுரர்கள்லாம் போய் அவன் போய் ஆத்மக்யானத்தை இன்டர்பிரட்டேஷனாக தப்பாக பண்ணி பிரச்சாரம் பண்ணுறாங்க இவந்தால் திரும்ப திரும்ப வந்தாச்சு இப்போ அடுத்த மந்திரம் படிக்கலாம் இப்போ நேராக சொல்கிறார் பாருங்க மூணு சரீரம் ஊட்டாயிடுத்து ஸ்தூல சூக்ம காரண சரீரம் அதுதான் உபாதி காரண சரீரோ உபாதி சூக்ம ஸ்தூல சரீர உபாதி எல்லாம் உபாதி தான் சந்நியாசிங்கிறது உபாதி தான் மனுஷன்கிறது உபாதி தான் ஜாதி உபாதி தான் பாஷ உபாதி தான் உபாதின்னா என்ன நம்ம மேல நாம் ஏற்றி வச்சிட்ருக்கிற விஷயங்கள் பிஹெச்டி உபாதி தான் குண்டாயிருக்கேன் உபாதி ஒல்லியாயிருக்கேன் உபாதி ஆணா இருக்கேன் உபாதி பெண்ணா இருக்கேன் உபாதி இதெல்லாம் வந்து நான் யார் நான் சுத்த ஸ்படிக்கம் மாதிரி ஆத்மா சுத்த ஸ்படிகம் போன்றது நம்ம எல்லோரும் நான் என்ன சொல்கிறோம் உங்கள் அத்தனை பேரையும் அப்படி தான் நான் நினச்சின்னு சொல்கிறேன் உங்கள் அத்தனை பேருங்கிறதே விவகாரத்துக்காக யூஸ் பண்ணுறோம் நம்ம எல்லோரும் ரெண்டாவதே கிடையாது ஆ சூல ஷரீரோபாதி சூக்ம சரீரோபாதி காரண சரீரோபாதி இந்த உபாதியெல்லாம் நிருபாதிக்கவோஸ்மி I have த்ரீ dresses. அவ்வளோதான் காரண சரீரம்ங்கிறது ஒரு ட்ரெஸ்ஸு சூக்ம சரீரங்கிறது இன்னொரு ட்ரெஸ்ஸு மூணு ட்ரெஸ்ஸு போட்டுருக்கேன் இல்லாட்டி அஞ்சு கோஷம்னு சொல்லுங்கோ அவ்வளோதான் ஆகா இந்த முடிக்க போகிற பாருங்க மகவன் மர்த்தியம் வா இதகும் ஷரீரமாத்தம் மிருத்யுனா ததசியா அரீரஸ் ஆமன அதிஷரீ பிரி நக வை சீரோ அப்பகிஸ்தீரம் வா வசந்தம் நிய பிரிஸத்த மகவன்மம் வாரீர மீரோதின சரீரப்பி ந வை சீரஸ் பிரி பிரி அப்பகிஸ்தீ அீரம் நிய பிரிஸீல ரொம்ப முக்கியம் அரீரம் வா வசந்தம் பிரி பிரி நபுஷத்த ஆதிசங்கரர் இதை அடிக்கடி கோட் பண்ணுவார் நீங்கள் கீதையும் நினச்சி பார்க்கணும் ந பிரகிருஷ்யே பிரியம் பிராபிய நோத்விஜேத் பிராப்பிய சாப்ரியம் ஸ்திர புத்திரம் மூடா பிரம்மவித் பிரம்மணிதா அஞ்சாவது அத்தியாயம் பகவத்கீதையில் இருக்கு அதை ஒப்பிடுக போட்டுக்கலாம் ந பிரியம் பிராப்பிய அந்த வேர்டே இருக்கு நோத்ஜேத் அசரீரம் இது என்னங்கிறத விளக்கமாக பார்க்க போறோம் ஹே மகவன் உதாரண விஷயத்தை ஒன்று சொல்லிடுறேன் சாஸ்திரத்தில் முதல் வகுப்புல சொன்ன ஞாபகம் இருக்கு எனக்கு இங்கேயே நம்ம கேம்பில் நமக்கு துன்பம் வராமல் இருக்கணும்னா சாஸ்திரம் ஷரீரம் இல்லாமல் இருக்கணுங்கிறது உடம்புன்னு இருந்தால் நிச்சயமாக துன்பம் இருக்கத்தான் செய்யும் யாரும் தப்பிக்க முடியாது எத்த எத்தனை ஷரீரம் தத்திர தத்திர துக்கம் ஆகையினால துக்கம் வராமல் இருக்கணும்னா ஷரீரம் இருக்கப்படாது ஷரீரம் இல்லாமல் இருக்கணும்னா கர்மா இருக்கக்கூடாது இந்த சரீரம் வந்ததுக்கு காரணமே வினை தான் கர்மா தான் காரணம் கர்மா இருக்கிற வரைக்கும் சரீரம் வராமல் இருக்க சூழ ஷரீரை சம்பந்தத்திலேருந்து விடுபட முடியாது கர்மாவுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் அபூர்ணத்துவம் நிறைவின்மை தான் செயலுக்கு காரணம் செயலுக்கு காரணம் நிறைவின்மை மனசில் ஒரு நிறைவே இல்லை அதனால தான் அதை பண்ணலாமா இதை பண்ணலாமான்னு சொல்லிகிட்டே பண்ணுறோம் பண்ண வேண்டிதான் இந்த ஞானம் வந்ததுக்கப்புறம் பண்ணலாம் அது சொசைட்டிக்கு நல்லது நமக்கும் இருக்கிற வரைக்கும் ஒரு நல்ல ப்ரோக்ராம் இருக்கும் அவ்வளோதான் விஷயத்தை புரிஞ்சுக்கிற சரியாக புரிஞ்சுக்கணும் துன்பத்துக்கு காரணம் உடல் உடலுக்கு காரணம் வினைகள் வினைக்கு காரணம் நிறைவின்மை நிறைவின்மைக்கு காரணம் நிறைவை உணராமை நிறைவை உணராமை அல்லது பூர்ணத்துவ அஜானம் பூர்ணஸ்வரூபத்தை பற்றின அக்ஞானம் காரணம் என்ன அக்ஞானம்னா ஆத்மாவை பற்றின அஜ்யானம் ஆத்மாவை பிரம்மன்னு தெரிஞ்சிக்காத அஜானம் அது ரொம்ப முக்கியம் ஆத்மாவை பூர்ணமான பிரம்மன்னு தெரிஞ்சிக்காத அஜானம் ஆத்மாவை ஜீவன்னு தெரிஞ்சுக்கிறதுனால ஜீவன் தெரிஞ்சுக்கிற ஞானத்தினால துன்பம் போகாது அதனாலதான் ஜீவோ பிரம்மைவனா பரகான்னு சொல்ல வேண்டியிருக்கு ஜீவாத்மா ஜானம் துக்கத்தை தொலைக்காது ஜீவாத்மா தன்னை பரமாத்மாவை புரிஞ்சுண்டாதான் சம்சாரம் போகும் இப்போ இதை நம்ம திரும்பவும் பார்ப்போம் ஷரீரம் இருந்தால் துக்கம் தவிர்க்க முடியாது ஆ ஷரீரத்துக்கு காரணம் கர்மா கர்மாவுக்கு காரணம் அபூர்ணத்துவம் அபூர்ணத்துவத்துக்கு காரணம் அக்ஞானம் படிச்சுட்டு புரிஞ்சுனுட்டோம் துவைத்திகள்னா என்ன பண்ணுறாங்க இந்த இந்த துக்கம் துக்கம்னா சம்சாரம் போட்டுங்க இந்த துக்கம் அல்லது சம்சாரம் சரீரம் வராமல் இருக்கணும்னா என்ன பண்ணணும் சரீரம் வராமல் இருக்கணும்னா ஈஸ்வரனை பற்றி ஜீவாத்ம ஜானம் பரமாத்ம ஜானம் இருந்து பரமாத்மாவை பூஜை பண்ணினா பரமாத்மா பிளஸ் பண்ணி ஜீவாத்மாவுக்கு சரீரம் கொடுக்காம அனுகிரகம் பண்ணுவார் கர்மாவை நீக்கி அவங்க சொல்லுவாங்க சைவ சித்தாந்தத்தில் இருவினை ஒப்பு மல பாக்கம் சக்தி நிபாத்தம் முக்தி கர்மா ரெண்டும் ஜ ஒன்றாயிடுமா சமமாயிடுமா இருவினை ஒப்பு மல பரிப்பாக்கம் மனசு பக்குவப்படுறது மல பரிப்பாக்கம் இருவினை ஒப்பு மல பரிப்பாக்கம் சக்தி நிபாத்தா இறைவனுடைய அனுகிரகம் அந்த ஜீவன் மேலே நல்லா வியாபிக்கும் அதுக்கு பேர் சக்தி நிபாத்தம் அப்புறம் என்னதுன்னா முக்தி அந்த உயிருக்கு மறு உடல் கிடையாது அது இறைவனிடத்தில் ஒன் கலந்துரும் ஆனால் இறைவன் வேறு தெரிய இது வந்து பிராப்பியம் சாத்தியம் சித்தமெல்லாம் கிடையாது சாத்தியம் அதுக்கு கர்மா பண்ணணும் பூஜை பண்ணணும் தியானம் பண்ணணும் ஹோமம் பண்ணணும் ஆக ஈஸ்வர உபாசனையினால ஈஸ்வரனை அடையலாம் இது இதுதான் மெஜாரிட்டி தேரி அத்வைத்தம் என்ன சொல்லுகிறதுன்னா வாஸ்தவம் தான் எத்த எத்தரீரம் தத்திர தத்திர துக்கம் சரீரத்துக்கு காரணம் என்ன அக் கர்மா கர்மாவுக்கு காரணம் என்ன அபூர்ணத்துவம் அபூர்ணத்துவத்துக்கு காரணம் என்ன அக்ஞானம் நம்ம அபூர்ணத்துவம் அஜானம்னு சொல்கிறதுலாம் நம்ம தான் அவங்க அப்படி சொல்ல மாட்டாங்க கடவுளை பற்றி தெரிஞ்சிக்காதான் காரணம் ஜீவாத்ம ஜானம் இல்லை பூர்ணத்துவ ஜானம்னு சொல்ல மாட்டாங்க துவைத்திகள்லாம் துவைத்திகள்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா ஜீவாத்மாவை பற்றி தெரிஞ்சுக்கலை பரமாத்மாவை பற்றி தெரிஞ்சுக்கலை பரமாத்மாவினுடைய அடிமைன்னு தெரிஞ்சுக்கலை இவன் அதனால தான் இவனுக்கு கர்மா தொடர்றது அதனால தான் இவனுக்கு சரீரம் வர்றதுங்கிறது துவைத்த சித்தாந்தம் ரெண்டே சித்தாந்தம் தான் துவைத்தம் அத்வைதம் தான் அந்த துவைத்தத்துக்குள்ள உட்பிரிவுகள் தான் நிறைய அதில் விசிஷ்டாத்வைதமும் அடங்கும் சைவ சித்தாந்தமும் அடங்கும் எல்லாம் அடங்கும் அதுக்கு அதுக்குள்ளே கொஞ்சம் தாரதமியம் அவ்வளோதான் இப்போ நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு கேட்டால் ஆமாம் சரீரம்தான் துக்கத்துக்கு காரணம் சரீரம்தான் துக்கத்துக்கு காரணம் சரீரத்துக்கு காரணம் என்னது சரீரத்துக்கு காரணம் கர்மா கர்மாவுக்கு காரணம் என்னன்னா அஜானம் அதான் சொன்னேன் அபூர்ணத்துவம் அபூர்ணத்துவத்துக்கு காரணம் என்ன பூர்ணத்வ அஜானம் இன்னொரு போடணுக்காரணம் நினைக்கிறதுக்கு காரணம் என்ன அது மாத்திரம் இல்லை துவைதிகள் கொண்டிருக்கிற கொள்கை எண்ணம் மாத்திரம் நான் இல்லை அவங்க அந்த அந்த லெவலில் இருக்காங்க சரீரம் நான் கிடையாது ஆனால் ஜீவன் நான்கிறாங்க நம்ம என்ன சொல்கிறோம் ஜீவன்கிற எண்ணமும் சம்சாரம்தான் ஆகையினால பிரம்மன் அப்படி சொல்கிறோம் புரிஞ்சுக்கணும் அதாவது ஷரீர அபிமானந்தான் துக்கத்துக்கு காரணம் ஷரீர அபிமானம் போகணும்னா ஜீவாபிமானம் வரணும் ஜீவாபிமானம் வந்தால் போகாது பரமாத்மா ஞானம் வரணும் பரமாத்மாவை உபாசனை பண்ணணும் உபாசனை பண்ணினா ஜீவனுடைய கர்மாவெல்லாம் அவர் அழிச்சுடுவார் ஜீவனுடைய கர்மா அழிச்சாச்சுன்னா ஜீவனுக்கு சரீரம் வராது ஈஸ்வரம் பண்ணுற வேலை இங்க நம்ம என்ன சொல்றோம் துக்கத்துக்கு காரணம் தேகாத்ம புத்தி சரி தேகாத்ம புத்தியை விட்டுடுங்கோ ஜீவாத்ம புத்தி அப்படி வச்சுப்போம் ஜீவாத்ம புத்தி ஜீவாத்ம புத்தினால சம்சாரம் போகும்போது ஸ்ருத்தி யுக்தி அனுபவத்துக்கு விரோதம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஜீவாத்ம புத்தி பரமாத்ம புத்தி ஜீவாத்மா பரமாத்மாவை உபாசனை பண்ணினா ஈஸ்வரன் கர்மாவெல்லாம் அழிப்பார் இந்த ஜீவனுக்கு ஜென்மாக வராது அப்படின்னு சொன்னால் மறுபடியும் கேட்போம் எது அடையப்படுகிறதோ அது நீங்கிவிடும் என்பது ஸ்ருதி யுக்தி அனுபவ சித்தம் சித்தம் ஆகையினால் அது சரி வராது ஸ்ருதிக்கும் விரோதம் யுக்திக்கு விரோதம் அனுபவத்துக்கும் விரோதம் ஆகையினால் ஜீவாத்மா பரமாத்மாவை தெரிஞ்சு பூஜையெல்லாம் பண்ணட்டும் வேண்டான்னு சொல்லலை ஆனால் பகவானே சொல்கிறார் என்னை உபாசனை பண்ணினா நான் அவனுக்கு குரு சாஸ்திரத்தை கொடுத்து நானும் அவனும் ஒன்றுங்கிற அறிவை அவன் மூலமா கொடுக்கிறேன்னே சொல்றார் தேசாம் சதத யுக்தானாம் பஜதாம் பிரீத்தி பூர்வகம் ததாமி புத்தி யோகம் தம் ஏனமாந்தித்தே இப்ப வந்தோடனே என்னன்னா அகம் பிரம்மாஸ்மின்னு புரிஞ்சுனுட்டான்னா அகம் ஜீவோஸ்மிங்கிற அந்த அபிமானமும் போயிடும் இதுதான் மெயின் ரொம்ப முக்கியம் ஜீவோஸ்மிங்கிற அபிமானமும் போயிடும் இது போகணும் நான் ஜீவனாக இருக்கிறேன் என்கின்ற எண்ணம் போகும் கர்ம காண்டத்தில் உபதேசிக்கப்பட்ட உபாசனா காண்டத்தில் உபதேசிக்கப்பட்ட ஆத்ம ஜானத்தை உடைக்கணும் இருக்கிற சரீராத்ம புத்திய கர்ம காண்ட உடைக்கிறது கர்ம காண்ட ஜத்தை ஞான அழிக்கிறது கர்ம காண்ட ஜம் வேற ஞான கர்மகாண்டம் உபாசனை அழுதில் அடக்கம் துவைத்தம் எல்லாம் கர்மகாண்டம் தான் ஆக மெட்டீரியலிசம் ரிலிஜஸ் ரிலிஜன் ஸ்பிரிச்சுவல் மெட்டீரியலிசம் வந்து தேகாத்ம புத்தி ரிலிஜியஸ் ஆக்டிவிட்டிஸ் ஜீவாத்ம புத்தி ரியல் ரிலிஜஸ் அதுலேயும் சூடோ ரிலிஜன்லாம் இருக்கு பேருக்கு உண்மையான சமயம் என்னென்னு கேட்டால் அது ஜீவாத்ம புத்தி சோலை இது வந்து கான்சியஸ்னஸை பற்றி பேசணும் சோலை பற்றி பேசுறது கர்ம காண்டம் உபாசன காண்டம் கான்ஷியஸ்னஸை பற்றி பேசுறது ஞான காண்டம் பாடியே மெட்டீரியலிசம் பிரகிருதி ஸ்வபாவம் இந்த மூணு வித்தியாசமும் தெரியணும் கர்ம காண்டத்தினால தேகாத்ம புத்தி நீங்கும் ஜீவாத்ம புத்தி பலமாயிடும் ஆனா ஞான காண்டத்தினால்தான் பிரம்மாத்ம புத்தி வரும் ஜீவாத்ம புத்தி போமாத்ம புத்தி வராமல் பிரியா பிரியே நஸ்பிருஷதா அப்படின்னா என்ன அர்த்தம் பிரம்மாத்ம புத்தி எப்போ சம்பாதிக்கிறானோ அப்பத்தான் பிடிச்சது பிடிக்காததுங்கிறது அவனை தொடாது டச் பண்ணாதுங்கிறது ராகத்வேஷமே ஒட்டாதான் விருப்பும் வராது வெறுப்பும் வராது அழகாக இந்த இடத்துல தாய்மாரவர் நினைக்கணும் வேண்டா விருப்பம் வெறுப்பும் அந்த வில்லங்கத்தாலே விளையும் ஜனனம் ஆண்டான் உரைத்தபடியே சற்றும் அசையாது கொள் அறிவாகி நெஞ்சே ஏ நெஞ்சே அசையாது அறிவாகி கொள் என்ன தெளிவா இருக்கு பாருங்க வேண்டா விருப்பும் வெறுப்பும் அதேதான் பிரியா பிரியம்னா என்ன அர்த்தம் என்ன ராகம் அட்டாச் ராகம் பிடிக்காது என்ன துவேஷம் கிடையாது அத சொல்றார் இவர் இப்போதான் வந்து இவர் எப்படி பிரசர்வோகாப்தி சர்வகமாப்தி முடக்கூடாது இவர் என்ன சொல்கிறாருன்னா இது புரிஞ்சாலே ராகத்வேஷம் போயிடும் அப்புறம் காமாப்தியாவது லோகாப்தியாவது போடாங்கிறார் எப்படி அதெல்லாம் இல்லை போடான்லாம் சொல்லலை அவர் அவர் ரொம்ப மரியாதையாக நடத்துகிறார் நம்ம தான் நம்ம பாஷையில் பேசி இப்படிலாம் பேசின்ட்டுருக்கோம் ரொம்ப மரியாதையாகவே நடத்துகிறார் யார் சொல்லுவோம் அப்படி அவனை புண்படுத்தாமல் உபதேசம் பண்ணுறார் போயிட்டு போயிட்டு வாங்குறார் கொஞ்சம் இறைன் கொஞ்சம் இருந்துட்டு போயே நல்ல இடமா இருக்குது எல்லாம் நல்லா பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இறை அப்படிங்கிற படிக்கலாம் மந்திரத்தை பூர்ணமாக படிக்கலாம் ஹே மகவன் இதகும் ஷரீரம் மர்த்தியம் இந்த சரீரம் அழியக்கூடியதுதான் வாசித்தம் இந்த சரீரம் அழியக்கூடியதன்றோ அதை தான் நானும் முதல்ல சொன்னேன் உங்கள்கிட்ட அப்படின்னா அப்படின்னு அவன் நினைக்கலாம் ஆனா சொல்லு இதகும் ஷரீரம் இந்த சரீரம் மர்த்தியம் வைக்கலு நம்ம சப்ளை பண்ணிக்கணும் இது அழியக்கூடியதோ மிருத்யுனா ஆத்தம் எப்ப பார்த்தாலும் எமனுடைய பிடியில் இருக்கு இந்த உடம்பு மிருத்யுனா ஆப்தம் மிருத்யனா ஆத்தம்னா என்ன கிரஸ்தம் சததமேவ எப்பொழுதும் யமனுடைய பிடியிலேயே இந்த உடம்பு இருந்து கொண்டிருக்கிறது அது தாய்மாரர் சொல்றார் என்றும் அழியும் இக்காயம் இத்த ஏதுக்கு மெய்யென்று இருந்தீர் உலகீர் ஒன்றும் அறியாத நீரோ யமன் ஓலை வந்தால் சொல்ல உத்தரம் உண்டோ கொஞ்சம் இரு இன்னைக்கு அசோகா போட்டிருக்காங்க சாப்பிட்டுட்டு வரேன் உனக்கும் கொஞ்சம் கொண்டு வரேன் அப்புறம் நீ முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு போய் அவர்கிட்ட சொல்ல முடியுமா என்ன அதெல்லாம் இல்லை அசோகாவாது ஷோகாவாது எல்லாம் அங்கேவா பார்த்துக்கலான்னு கொண்டு வந்து யமச கருணாநாஸ்தி யமனுக்கு கருணையே கிடையாது ஜனாதிபதி கூட கருணை மனு போட்டால் கொஞ்சம் இழுத்தடித்து இழுத்தடிச்சு அப்புறம் வந்து இப்போ கருணை மனு பற்றி நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது ஆனால் யமதர்மராஜா வர அவர் வர வேண்டும் போது அவர்கிட்ட நம்ம வேணால் தூக்கு போடுறதை தடுங்க அப்படின் சொல்லி கருணை மனு போடலாம் யமராஜா கிட்டே வந்து இல்லை எனக்கு இப்போத்தான் வந்து சாந்தோகி உபநிஷத்தை கொஞ்சம் கேட்ருக்கேன் இன்னும் நிறைய உபநிஷத்தெல்லாம் கேட்டுட்டு வரேன் அப்படின்னா அதை நீ முதல்லையே பண்ணியிருக்கணும் நீ இப்போ ரொம்ப லேட் டூ லேட் ஆகையினால இன்னும் நான் நினைக்கிறேன் எனக்கு ஒரு அஞ்சு எமன் வந்துட்டு போனதுக்கப்புறம் இது மாதிரி எனக்கு அப்புறம் அஞ்சு எமன் வந்துட்டு போவாங்க அதுக்கப்புறம் தான் உனக்கு ஹியூமன் பாடி கிடைக்கும்னு கேள்வி அப்படின்னா நல்லபடியாக கதிகலங்காக உண்டாமோ அதுக்கப்புறம் உனக்கு இதுலாம் கிடைக்காது கிடைக்காது அப்படி சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு அப்புறம் ஒரு அஞ்சு எமன் ஏன்னா யமனுக்கே சா உண்டு யமனுக்கே சா உண்டு அதனால தான் யமனுக்கு யமன்கிறான் பாருங்கள் காலகால சிவபெருமானுக்கு என்ன பேர் காலகாலஹா அவர் யமதர்மராஜாவே சொல்கிறார் கடோக நானே ஷட்னி பா அப்படி சொல்கிறார் எஸ்ய பிரம்மச்ச உபேபவத்தை ஓதனஹா மிருத்யூர் எஸ்யோபசேச்சனம் கயித் எத்திர சஹா அப்படின்னு யமதர்மராஜா சொல்கிறார் இந்த சொசைட்டியே அவர் அப்படியே முழுங்கிடுவார் இந்த பிரளைய காலத்தில் எல்லாத்தையும் சாப்பிட்டுருவார் என்ன ஒரு ஷாக்கா வச்சுட்டு ஊறுகாயை தொட்டு தொட்டு மு தயிர்ஞ்சாத்த முழுங்கிற மாதிரி முழுகிட்டு கடைசியில் ஊறுகாயும் முழுகிடுவார் அது மாதிரி காலத்த வச்சுட்டு எல்லாத்தையும் சாப்பிட்டு விட்டு காலத்தையும் சாப்பிட்டுருவாரான் அப்படின்னு எமந்திர முறாதே சொல்கிறேன் நானே சட்னி தெரியுமோ இல்லையோ இவர் சொல்கிறார் நான் உனக்கு எல்லாத்தையும் கொடுக்குறேன்னு அவன் சொல்கிறான் நீயே இருக்க மாட்டேங்கிறான் உனக்கே காலம் இருக்கிற போது எங்க காலத்தை பற்றி சொல்லவா வேணும் நான் நச்சிக்கேத மருத்துவ நமதீரானீரம் அஹேந்திரியமனோருச்சியே அஹ மருத்துநத்தம் அமரு அசரீரம் எது சொல்கிற ஏன்னா இந்த அதிர்ஷ்டானங்கிறது இந்த இடத்துல சாதாரண அதிர்ஷ்டானங்கிறது பிரம்மனை சொல்லுவோம் அதாவது இந்த உடலில் அந்த மரணத்தை அடையக்கூடிய ஷரீரத்தில் மரணமில்லாத ஆத்மா புலப்படுகிறது வெளிப்படுகிறது அப்படிங்கிற அர்த்தத்தை சொல்கிற அமிர்தசிய அழியாதன்னு அர்த்தம் மரணமில்லாத அசரீரஸ்ய வடிவமற்ற ஆத்மாவினுடைய இருப்பிடமாக அதிஷ்டானம்னால் என்ன அர்த்தம் இந்த சமாதிக்கெல்லாம் கூட அதிஷ்டானம்னு சொல்கிறோம் இல்லையா அது மாதிரி இருப்பிடம் அதிஷ்டானம் இதெல்லாம் இதில் இருக்குது சசரீராக சசரீராக வை சசரீராக பிரியா பிரியாபியம் சசரீரஸ் சரீராக சசரீராக பிரிய அப்பிரியாபியாம் ஆத்தா உடம்போடு அபிமானம் உள்ளவனுக்கு பிடித்தது பிடிக்காதுங்கிற பிடியில் மாட்டின் இருக்கான ராகத்வேஷத்துக்கு எல்லோரும் அடிமைகள் எல்லோரும் விருப்பு வெறுப்புக்கு அடிமைகள் அதனால்தான் திருவள்ளுவர் சொன்னார் அதாவது விருப்பு வெறுப்பு அறியாமை மூன்றும் நீங்கிவிட்டால் சம்சாரம் நீங்கிவிடும் காமம் வெகுளி மயக்கம் இவை மூன்றன் நாமம் கெட கெடும் நோய் காமம் வெகுளி மயக்கம் இவை மூன்றன் நாமம் கெட கெடும் நோய் காமம்னா விருப்பு வெகுளினா வெறுப்பு மயக்கம்னா அஜ்ஞானம் அறியாமை மூன்றும் அழிந்து விட்டால் சம்சாரம் அழிந்துவிடும் இந்த ஒரு குரலே சமஸ்தாஸ்திரத்தினுடைய சாரம் காமம் வெகுளி மயக்கம் இவை மூன்றன் நாமம் கெடக் நோய் நோயினா சம்சாரம் நோயினா துன்பத்துக்கு காரணமானதுக்கு நோயின்னு பேர் எது துன்பத்தை கொடுக்கிறதோ அது நோயின்னு பேர் அது மனநோயாக இருக்கலாம் ஏதோ ஒரு காரணத்தோடு சொல்கிறது துன்பத்துக்கு தான் நோயின்னு பேர் ஆக சசரீரக பிரியாப்பிரியா ஆத்தேத்துக்கணும் பிரியாப்பிரியா ஆத்த அதில் இல்லை மந்திரத்தில் இல்லை சேத்துக்கணும் சசரீரஸ் சத்த பிரியாப்பிரியோ அபகத்தி நாஸ்தி நம்ம உடம்பில் பற்று வச்சுருக்கிறவனுக்கு இங்கே சசரீரஸ் போட்டுக்கணும் அதாவது ஸ்தூல சரீர அபிமான புருஷஸ்ய அதுவா சூக்மசரீர அபிமான புருஷஸ் ஜீவாத்ம புத்தி இருக்கிறவனுக்கு சூக்ம சரீர அபிமானம் இருக்கும் இருந்தாலும் ஏன்னா ஜீவாத்மாவையும் சூக்ம சரீரத்தையும் காரணசரீரத்தையும் பிரிக்க முடியாது ஸ்தூல சரீரம் ஒன்றைத்தான் பிரிக்க முடியுமே தவிர ஜீவன் போகணும்னா ஜீவனோட அதாவது சூக்ம சரீரமும் காரண சரீரம் அழிஞ்சாத்தான் ஜீவன் அழி அது சைமல்டேனிஸா அழிஞ்சு போய்டும் ஜீவாத்மா தன்னை பரமாத்மாவா புரிஞ்சுட்டான் சூக்மசரீரம் காரண சரீரம் அதில் பிரதிபிம்பிக்கிற சைதன்யம் தைஜசன் பிராக்யன் விஸ்வனுடைய சரீரம் மாத்திரம்தான் மாறிண்டே இருக்கும் தைஜசனுடைய சரீரம் தைஜசரீரம் பிராக்ய சரீரம் ஜீவனோட கண்டி பண்ணும் அது எப்ப எது வெளிப்படும் தெரியாது அந்தந்த ஷரீரத்தில் அது அது வெளிப்படும் எந்தெந்த கருமா எப்படி வெளிப்படும்ன்னு சொல்லவே முடியாது நல்ல இது கவனமாக புரிஞ்சுக்கணும் அது ஆக சசரீரஸ் சதகா பிரியா பிரியையோகோ சசரீரஸ்ய இந்த ஷரீரத்தில் அபிமானம் வச்சுருக்கிறவனுக்கு பிரியா பிரியையோகோ அபகத்தி நாஸ்தி நகவைன்னு பாருங்க அதை சேர்த்துக்கணும் உடம்பில் பற்று வச்சிருக்கிறவன் அதாவது பரு உடல் நுண்ணுடல் இரண்டிலும் பற்று வைத்திருப்பவனுக்கு விருப்பு வெறுப்புகளிலிருந்து விடுதலை இல்லை பிரியா பிரியையோகோ அபகத்திஹி நாஸ்தி பிரியம் அப்பிரியம் வந்து நீங்கிறதுக்கு சான்ஸே கிடையாது ஆனால் எவனுக்கு சரீர அபிமானம் இல்லையோ நீங்கள் போட்டுக்கணும் அந்த இண்டிவிஜுவாலிட்டி டோட்டலாக போயிடுறதோ தன்னுணர்வு இதுக்கும் ஒரு திருக்குறள் இருக்கு ஆனா அது தவத்தில் சொல்றார் வள்ளுவர் நம்ம கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கலாது தன்னுயிர் தானற பெற்றானை தொழும் அற பெற்றானை ஏனைய மண்ணுயிரெல்லாம் தொழும் எல்லோரும் அவனை வணங்குவார்கள் அந்த இண்டிவிஜுவாலிட்டி டோட்டலா யாருக்கு போய்விட்டதோ அவனை உலகமே நமஸ்காரம் பண்ண மண்ணுயிரெல்லாம் தொழும் அதுக்காக வேண்டிய அவன் அபிமானத்தை விடலை அதனாலதான் அவன் நடமாடும் கோயில்ங்கிறாங்க நடமாடும் கோயில் ஆக விருப்ப வெறுப்பு கிடையாது துல்லிய நிந்தா ஸ்துதிர் மௌனி சமஷத்ரௌச்ச மித்ரேச்ச ந பிரஷியேத் பிரியம் பிரப்ப உத்விஜேத் பிராப்பிய அப்பிரியம் பிராப்ப ந உத்விஜேத் காரணம் என்ன ஸ்திரபு அசம்மூடவித் எத்தனை சொல்றது அசம்மூடவிக்கணும் அதனால் ஒன்றும் பண்ண அப்படின்னு சொல்லி இப்போ என்ன சொல்கிறார் இந்த மந்திரங்களுடைய அர்த்தம் என்ன இந்திரனுக்கு உபதேசம் சரீர அபிமானத்தோட இருந்தா அந்த தனித்தன்மை தன்னுணர்வு இண்டிவிஜுவாலிட்டி அகங்காரம் ஜீவாத்ம புத்தி இது இருந்ததுன்னா ராகத்வேஷம் தவிர்க்க முடியாது ஆனா இந்த அபிமானமெல்லாம் இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுவான் சூடு ஸ்வரண வெக்கம் மானம் ஒன்றும் இல்லை அப்படி அப்படிதான் இருக்கும் யாராவது ஏதாவது மதிப்பு கிடையாது புகழ்ந்தாலும் அது கிடையாது புகழ்ச்சி புகழ்ச்சியை குறித்தும் அவன் அதுக்கு பொருட்படுத்துறது கிடையாது புகழ் புகழ்ச்சியையும் பொருட்படுத்துவதில்லை இகழ்ச்சியையும் பொருட்படுத்துவதில்லை அப்படியே எதிர் யாதிருச்சிக்கோ பவித் நிஸ்திரை குண்ணே பதி விசாரதான் கோவிதிக்கோ நிஷேதா சுகாஷ்டகம்னு ஒரு கிரந்தம் இருக்கு படித்து பாரு தெரியும் சுகாஷ்டகம் அப்படின்னு ஒரு கிரந்தர் ரொம்ப அழகான கடைசியில் வாழ்க்கை கிடையாது அப்படின்னா என்ன அர்த்தம் அக்கரமான்னு அர்த்தம் இல்லை அவன் வந்து அவன் பாட்டுக்கு தர்மமாக இருந்துட்டே இருப்பான் விவகாரத்தில் ஆனால் எதுவும் அவனுக்கு ஒட்ட யார் பிரைஸ் பண்ணினாலும் சரி கமெண்ட் அடிச்சாலும் சரி எல்லாத்துக்கும் ஒரு சின்ன சிரிப்பு போயிட்டு இருப்பான் ஒன்று எது இது டோன்ட் கேர் மாஸ்டர் டோன்ட் கேர்னா ஜாகிரம் எல்லோரையும் பார்த்தா என்னமோ விவகாரத்தில் பார்த்தா அப்படி இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் உண்மையில் இருக்க அது அவனுக்கு தானே தெரியும் பாம்பின் கால் பாம்பறியுங்கிறான் அது மாதிரி அது அவனுக்கு தான் தெரியும் அசரீரம் வாவ சொந்தம் பிரியா பிரியே நஸ்புதா நிறைய சங்கராச்சாரியார் நான் திருப்பிகிட்டே இருக்கேன் பருவம் இத்தனையும் இதற்கு விசாரம் போயிட்டே இருக்கு முடியல அப்பா முடிஞ்சு இனி அடுத்த மந்திரம் இந்த மந்திரத்தை புரிஞ்சிடாச்சு அவர் என்னன்னா ஆத்மா அசரீர ஆத்மா நிறவயவஹா ஆத்மா சைதன்யம் ஆத்மா திருஷ்யம் ஆத்மா நிர்விகல்பகா ஆத்மா நிர்குணகா ஆத்மா சத்தியா ஆத்மா பூர்ணகா இந்த உண்மை புரிஞ்சத்துக்கு பிறகு எதுலேயும் உனக்கு பிரியமும் இருக்காது அப்படியும் எதையும் நீ விரும்பவும் மாட்ட எதையும் அப்போ அதுதான்ப்பா நிறைவு நம்ம ஒன்று இது பண்ணோம்னா எவ்வளோ இருந்தாலும் சரி இன்னும் போறலங்கிற எண்ணந்தான் ஆ நிறைவு என்பது நமது இயல்பு நமது இயல்பு நிறைவே ஆகும் நமது இயல்பு ஒரு குறைவல்ல அடுத்த மந்திரத்தை படிக்கும் அஷரீரோ வாயுப்ரம் விவத்யு அரீராணே தித்தாஷா பரம் ஜோதிருப்பே அபிஷ்ப அரீரோ வாயரம் வினயித் அரீராணியே தித்த பரம் ஜோதிருப்பே அபினிஷ்பத்தியந்தே ரெண்டு தரம் படிச்சுட்டோம் ஏன்னா இது முக்கியமான மந்திரம் ஏற்கனவே பார்த்தோம் மூணாவது கண்டத்தில் நாலாவது மந்திரம் விளக்கம் மூணு நாளுக்கு விளக்கமாக இது அமைகிறது இது வந்து திருஷ்டாந்தம் அடுத்த மந்திரம் திருஷ்டாந்தம்னா இப்போ எக்ஸாம்பிள் சொல்லுகிறது அஷரீரீ ஆத்மா அஷரீர அசரீரா வாயு அப்படி போடணும் வாயு அசரீர அப்ரம் அப்ரம்னா மேகம் மேகம் அசரீரம் வித்யுத் வித்யுத் மின்னல் ஸ்தன இத்னு இடி ஏதானி அஷரீராணி இதுக்கெல்லாம் வடிவம் இல்லை பார்க்கறதுக்கு அப்படி வடிவம் மாதிரி தோன்றும் ஆனால் அதற்கு வடிவம் இல்லை காற்று மேகம் மின்னல் இடி ஏதானி அஷரீராணி இவைகளெல்லாம் அஷரீரங்கள் உருவமற்றவை அஷரீராணி வாயு அசரீரக போட்டுக்கணும் அப்ரம் வித்யுத் ஸ்தன இத்னு அஷரீராணி ஏதானி அஷரீராணி இவைகள்லாம் அஷரீரங்கள் அது எப்படி என்றால் இந்த ஆகாசத்திலிருந்து தோன்றி சூரியனை அடைகின்றன சமுத்தாய பரம் ஜோதிகி உபசம்பத்திய பரம் ஜோதிகின்னா இந்த இடத்துல சூரியன் ஸ்வேனரூபேண அபிநிஷ்பத்தியே சூரியனை அடைந்து இந்த உருவங்களை பெறுகின்றன மேலும் இந்த அடு மந்திரங்கள்லாம் கொஞ்சம் விளக்கம் பார்க்கணும் நாளைக்கு பார்ப்போம் ஓம் ஆபியாயந்து மமா அங்காணி வாக்பிராணச்சுஸ்ரோத் மதோபலமிந்திரியாணிச்ச சர்வாணி தாத்ம உபனர்மாஸ் மயி சன் மயி சத்து ஓகா ஹரி ஓம் ஆசீ